ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புது வருஷப்பிறப்பு வருதுப்போ இந்த புது வருஷப்பிறப்பு தினத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த புது வருஷப்பிறப்பு தினத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா என்ன பண்ணணும்னா அன்றைய தினத்தில் நவகிரகங்களை பூஜை பண்ணிவிட்டு பஞ்சாங்கம் கணிக்கணும் அன்றைய தினம் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் இது ஒவ்வொரு நாளைக்கும் திச்சி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதை கணிக்கக்கூடிய தினம் இந்த வருஷப்பரப்பு அது இன்றைய நாளில் சாத்தியமில்லைங்கிறதுனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷப்பரப்பு தினத்தன்றி காலம்புற ஸ்நான சந்தேகளை முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சிடணும் அப்படி தேவதா ஆராதனங்கள்லாம் முடித்த பிறகு நம் முன்னோர்கள் வழக்கமாக என்ன பஞ்சாங்கத்தை அனுசரித்து அனுஷ்டானங்கள் செய்துன்னு வந்தாலோ அந்த பஞ்சாங்கம் புதுசாக வாங்கி வச்சுக்கணும் அந்த பஞ்சாங்கத்திற்கு சந்தனம் குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணி சுவாமி சன்னிதியிலே வச்சு அந்த பஞ்சாங்கத்திலேயே நவகிரகங்களை பூஜை பண்ணணும் நவகிரகங்களை பூஜை பண்ணி ஷோடசோபச்சார பூஜை பண்ணி பானகம் நீர்மோர் நிவேதனம் பண்ணணும் பிறகு நாலு பேருக்கு அந்த பானகம் நீர்மோற கொடுக்கணும் வியஜன தானம் ரொம்ப விசேஷம் இந்த வருஷப்பிறப்பு தினத்தில் வியஜன தானம்னால் விசிறி பண விசிறி வாங்கி நிறைய வாங்கி கொடுக்கணும் தானம் பண்ணினால் வாத்தரோகமே வராது வாத்தரோகம்னா வாயு சம்பந்தமான வியாதிகள் வராது அதற்காக இந்த தானம் பண்ணுறது அது பண்ணின பிறகு பஞ்சாங்க பட்டனம்னு நாம் செய்யணும் தினமுமே நாம் ஒவ்வொரு நாளைக்குமே அன்றைக்கு என்ன திதி அன்றைக்கு என்ன வாரம் அன்றைக்கு என்ன நட்சத்திரம் அன்றைக்கு என்ன யோகம் அன்றைக்கு என்ன கரணம் இது ஐந்தையும் ஒவ்வொரு நாளைக்குமே நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த அஞ்சுக்கும் தான் பஞ்சாங்கம்னு பெயர் இது அஞ்சையும் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பலன் அப்படின்னா ஐந்து விதமான பலன்களையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது தித்தேஷஸ்ரீயமாப்னோதி இன்றைக்கு என்ன தித்தின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஐஸ்வர்ய லாபம் வாராத ஆயுஷ்யவர்த்தனம் இன்றைக்கு என்ன வாரம்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுனாலே ஆயுஷ் விரத்தியாகிறது நக்ஷத்திராத் ஹரதே பாபம் இன்றைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுனாலே பாபம் போகிறது யோகாத் துரோக நிவாரணம் இன்றைக்கு என்ன யோகம்னு தெரிஞ்சுக்கிறதுனால வியாதிகள் போகிறது கரணாத் காரிய சித்திச்சா என்ன கரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனாலே காரியசித்தி கிடைக்கிறது பஞ்சாங்க பலமு பலமுச்சதே இவைகளுக்குத்தான் பஞ்சாங்கம்னு பெயர் இது ஐந்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ஐந்து விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் கிரஹாதீனாகி கிரகாதீனாகி லோகாஸ்தே அப்படின்னு இந்த உலகை நடத்துகிறது யாரு அப்படின்னா நவகிரகங்கள் தான் நடத்துகிறார் நவகிரகங்கள் தான் இந்த உலகை சரியான முறையில் நடத்தினு வர ஒன்பது விதமான போஸ்ட்களை நவகிரகங்கள் தீர்மானம் பண்ணிண்டு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு போஸ்ட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகை சரியான நடத்துறா நவகிரகங்கள் ஆகையினாலே தான் நமக்கு சந்தியாவந்தனத்திலேயே நவகிரக தர்ப்பணம்னு வச்சுருக்கா எதற்குன்னா நவகிரகங்கள் இந்த உலகையே இன்றைய தினம் சரியான முறையில் சூரியன் உதயமாறுது சரியான முறையில் அஸ்தமனமாகிறதுனா என்ன காரணம் அப்படின்னா நவகிரகங்கள் காரணம் ஆகையினாலே தான் நாம் நவகிரக தர்ப்பணம்னு தினமும் செய்கிறோம் நவகிரகங்கள் ஒன்பது விதமாக ஸ்தானங்களை தீர்மானம் பண்ணிட்டு இந்த உலகை நடத்துகிறார் அதாவது ராஜா மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி சசியாதிபதி தான்யாதிபதி ரசாதிபதி நீரசாதிபதி மேகாதிபத்தின்னு இந்த ஒன்பது ஸ்தான அதிபதியாக நவகிரகங்கள் இருந்துட்டு இந்த உலகை நடத்துகிறான் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் யார் ராஜா மந்திரி யார் சேனாதிபதி யார் அர்காதிபதி யார் சஸ்யாதிபதி யார் தானியாதிபதி யார் ரசாதிபதி யார் நீரசாதிபதி யார் மேகாதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இவைகள்லாம் காலப்பிரயுக்தமான பலன்களை கொடுக்குறா காலத்தில் நல்லா மழை பெய்யணும் விவசாயம் நன்றாக செழிக்கணும் தண்ணீர் கஷ்டமில்லாமல் காலத்தில் நன்னாக மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிறையணும் இவைகளெல்லாம் தான் நாம் நவகிரகங்களை பிரார்த்திக்கணும் இந்த நவகிரகங்கள் ஸ்தானத்திற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பலன்களை கொடுக்குறான் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் மழை எவ்வளவு பாகம் காற்று எவ்வளவு பாகம் அப்படிங்கிறத நமக்கு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா பஞ்சாங்கமாக அதில் இந்த விபரங்கள்லாம் போட்டிருக்கும் அந்த விபரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பிறகு நாம் குழந்தைகள் நமக்கு ஜென்ம நட்சத்திரங்கள் எந்த மாதம் வருது அது என்ன்றைய தினத்தில் வருதுன்னு குறித்து வச்சுக்கணும் ஸ்ராத்தங்கள் நம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்தம் எப்போது வருது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும் மகாலயபக்ஷம் எப்போது வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும் இதெல்லாம் ஏன் பார்த்து வச்சுக்கணும்னா சில சமயங்களில் ஜென்ம நட்சத்திரம் ரெண்டு தடவை வரும் ஒரே மாதத்துலே ரெண்டு தடவை வரும் அப்படி வர்ற பொழுது எந்த நாளில் நாம் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும் சில சமயங்களில் ரெண்டு நாள்ல நட்சத்திரம் வரும் எந்த தினத்திலே நாம் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும் ஸ்ராத்த திதி என்றைக்கு வருது அன்றைய தினம் சரியாக ஸ்ராத்த திதி போட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாம் சரி பண்ணி வச்சுக்கணும் அந்த சமயத்தில் நாம் நெருக்கடியாக வச்சுட்டு அது தீர்மானம் செய்ய முடியாது ஆகையினாலே தான் இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி அந்த வருஷத்தில் நம் குடும் நம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும் பிறகு கிரக அஸ்தமனங்கள்னு வரும் நவகிரகங்கள் சூரியன் பக்கத்தில் வந்துட்டால் அந்த கிரகத்திற்கு பலம் குறைஞ்சு போய்டுருக்கு அதுதான் அஸ்தமனம்னு சொல்கிறோம் அது மாதிரி எந்த கிரகம் இந்த வருஷம் அஸ்தமனமாக ஆறுதுன்னு பார்க்கணும் சுக்ரன் அஸ்தமனமாக இருந்தால் யஜுர்வேதிகள் அனுஷ்டானங்கள் செய்ய முடியாது குரு அஸ்தமனமாக இருந்தால் ரிக்வேதிகள் சில அனுஷ்டானங்களை செய்ய முடியாது அப்படியெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள்லேயே தீர்மானம் பண்ணியிருக்கான் அப்படி ஏதாவது கிரக அஸ்தமனங்கள்லாம் வருதா அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும் இது வைகள்லாம் இல்லாமல் கிரகணம் என்ன வருதுன்னு பார்க்கணும் கிரகண புண்ணிய காலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வருஷம் கிரகணமே வரலைன்னா சூன்ய வருஷம்னு பேர் அந்த வருஷத்திற்கே பலம் இல்லை ஏன்னா கிரகணம்ங்கிறது நம் தேசத்தையே புதுப்பிக்கக்கூடியதான ஒரு தினம் அன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு அனுஷ்டானத்தை செய்தாலும் பலன் வரக்கூடிய தினம் அப்படி கிரகணங்கள் ஏதாவது வருதான்னு பார்க்கணும் மகோதயம் அர்த்தோதயம் இதுபோல் புண்ணிய காலங்கள்லாம் ஏதாவது வருதான்னு பார்த்து குறித்து வச்சுக்கணும் ஆதாயம் கந்த் ஆதாய விரயம்னு பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பா இந்த வருஷம் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படின்னு ராசி நட்சத்திரவாரியாகவும் கொடுத்துருப்பாள் அவைகள்லாம் படிக்கணும் அது நமக்கு புரியறதோ புரியலையோ அதை படித்தாலே ஒரு புண்ணியம் உண்டு அதை படித்து வச்சுக்கணுங்கிறது இந்த வருஷப்பரப்பு ஆரம்ப தினத்தில் நாம் செய்யக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் இந்த வருஷத்திற்கான ஃபலங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்